முப்பத்தி அறிவிக்கின்றார்கள் தம் தோடர்கள் ஆறு பேருடன் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு கிராம காட்டரபி வந்தார் அவர் மீதமிருந்து அந்த உணவு முழுவதையும் இரண்டு கவலத்தில் வேகமாக சாப்பிட்டு விட்டார் அப்போது நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் அறிந்து கொள்க இவர் பிஸ்மில்லாக கூறியிருந்தால் இந்த உணவு உங்கள் அனைவருக்கும் போதுமானதாக இருந்திருக்கும் அதாவது பிஸ்மில்லா கூறாததால் உணவின் பறக்கத்தில் நீங்கி உணவு சீக்கிரமாக தீர்ந்துவிட்டது என்று கூறினார்கள் திருமிதி ஒன்று இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்